பாடம் இருநூற்றி மூன்று ஜும்மாவின் ஜும்மாவிற்கு பின் அபிசல்லாகும் அழகி செல்லும் அவர்களுடன் நான் இரண்டு அதுகள் தொழுவேன் என்று அப்துல்லாஹிபின் உமர் அபி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கும் ஆயிரத்தி தொன்னூற்றி இங்கு பொருத்தமானதாகும்